நற்றநியர்கள் அ அ அ வணக்கம் என் பெயர் த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் முப்புப் பயிர்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று ஆல்பர்ட் நோபல் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கோருகிறேன் கேளுங்கள் மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் அமைதி மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி நோபல் பரிசு வழங்கும் விழா நடைபெறும் ஐரோப்பிய நாடான நார்வே தலைநகர் ஓஸ்லோ நகரில் அமைதிக்கான பரிசும் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரில் மற்ற ஐந்து துறைகளுக்கான நோபல் பரிசும் வழங்கப்படுகிறது அப்போது நடைபெறும் விருந்தில் ஆயிரத்தி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வர் இந்த விருந்தில் நோபல் பர்ஃபெயிட் என்ற டெசர்ட் வகை ஐஸ்கிரீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் வழங்கப்படுகிறது அதை பரிமாறும் போது விலக்குகளை ஒளி மங்கச் செய்வர் அப்போது ஐரோப்பிய நாட்டுப்புற பாடல் இசைக்கப்படும் ஐரோப்பிய நாடான ஸ்வீடனை சேர்ந்த ஆல்பர்ட் நோபல் என்பவர் பெயரில் இப்பரிசுகள் வழங்கப்படுகின்றன கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து யுத்தத்திற்கான ஆயுதங்களை தயாரித்து விற்பனை செய்தவர் இவர் டைனமெட்டை கண்டுபிடித்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் காப்பொரிமை பெற்றார் இதனால் பெரும் பணக்காரரானார் யுத்தத்திற்காக ஆயுதம் தயாரித்தாலும் மனம் அமைதியை நாடியது மனித நலவாழ்வுக்கான உழைத்தவர்களை கௌரவிப்பு தன் முதல் கடமை என நினைத்தார் முப்பத்தி மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஸ்வீடன் நாட்டு கரன்சியான ஸ்வீடிஷ் க்ரோனரை இதற்காக ஒதுக்கி உயிர் எழுதினார் இதன் இதன் இன்றைய மதிப்பு 240 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இந்திய மதிப்பில் 1 டாலர் 71 ஒரு ரூபாய் நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் இந்த பரிசை பெறும் ஒருவருக்கு தங்க பதக்கமும் ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பரிசும் வழங்கப்படும் ஒரே துறையில் இரண்டு அல்லது மூன்று பேர் பற் பரிசு பெற்றிருந்ததால் இந்த தொகை சப சரிசமமாக பயிர் நன்றி